இருக்கிறவங்களுக்காக பேச வர விவசாயத்தை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரும் பேசவே இல்லை சொல்லி கொடுக்கவே இல்லை இப்ப ஒரு ஐம்பது வருஷமா இந்த விவசாயத்தை சொல்லி கொடுத்தே கிட்டத்தட்ட விவசாய தற்கொலைங்கிற அளவுக்கு காவு வாங்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கோம் எப்ப விவசாயத்தை படிச்சு முடிப்போம் எப்ப விவசாயம் செய்ய ஆரம்பிப்போம் எப்ப விவசாயம் முடிவுக்கு வரும் எப்ப வாழ ஆரம்பிப்போம் ஒண்ணுமே தெரியாமலே இருக்கு இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் கூட்டம் கூட்டமா மந்த போய் இன்றைய வேளாண்மை நவீன வேளாண்மை இயற்கை வேளாண்மை படிச்சுக்கிட்டே இருக்கும் எப்ப முடியும் உணவுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி காலையில ஒரு தடவை சாப்பிடுவோம் மத்தியானம் வேணா சாப்பிடுவோம் சாயந்திரம் ஒரு தர சாப்பிடுவோம் வாழ்க்கையே சாப்பாடு கிடையாது சாப்பாடு தயாரிக்கிறதையும் சாப்பாடு தயாரிக்கிறது சொல்லி கொடுக்கறதையும் இதை மட்டுமே சொல்லி ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டே இருக்கு இத கேட்டுக்கிட்டே ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு சாப்பிடறவங்களும் உற்பத்தி பண்றவங்களும் உலகத்திலேயே தண்ணி இல்லாம போயிட்டு இருக்கு பூமி சூடாகிட்டு இருக்கு நம்ம இன்னும் அடுத்த தலைமுறை வாழமா வாழலான்னு தெரியல எப்படியாவது வாழணும் போராடி நான் யாரு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு ஒரு வரி கூட சொல்லாமலேயே ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடும் பாக்குறேன் தமிழ்நாட்டுல இருபத்தேழு மாவட்டங்களை வந்து யாரும் கூட்டம் மட்டும் கத்து கொடுக்க வேணாம் பேசிய இந்த ரூம்ல உட்காந்து விவசாயம் சொல்லி கொடுக்கறது ரூம்ல உட்காந்து பணத்தை சட்டப்பயில வச்சுக்கிறது மாதிரி கத்து கொடுக்கிற விவசாயம்லாம் இல்ல எல்லாமே செய்முறை செயல்பாட்டு தளம் மாற்றம் என்பது செய்முறை சரியா பேசதில்லை இதை வந்து தமிழ்நாட்டில் எல்லா பயிருக்கமான மாதிரியை வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இது முற்றிலுமான தமிழர் வேளாண்மை முறை ஒரு நீருங்கிற ஒன்றை உற்பத்தி பண்ண முடியுங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியுங்கிறதே எனக்கு தெரியல இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா பூமியை ஓட்டப்பட்டு உறிஞ்சிக்கிட்டே இருந்தோம் தண்ணி காணா போயிட்டு தண்ணீர் இயற்கைன்னு தெரியும் எல்லாருக்கும் நெருப்பு எப்படி இயற்கையோ மண் எப்படி இயற்கையோ காற்று எப்படி இயற்கையோ அது மாதிரி தண்ணீரும் இயற்கைன்னு தெரியும் ஆனால் பூமியில் ஓட்ட போட்டு உறிஞ்ச உறிஞ்ச தண்ணி ஏன் காணா போயிட்டுன்னு மட்டும் தெரியவே இல்லை அதை உற்பத்தி பண்ண முடியுமான்னு கூட தெரியல ஆனால் அதை உற்பத்தி பண்ண முடியுங்கிற அறிவு உலகத்துல எந்த மொழியிலுமே இல்லை தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு அந்த அந்த மொழியில பிறந்ததுக்காக அந்த வேலையை செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சிருக்கேன் அதை தமிழ்நாடு மாணவர்கள் இளைஞர் கூட்டமைப்புங்கிற அடிப்படையில் வேளாண்மையை நீரை உற்பத்தி செய்யறத முதல் வேலையா எடுத்திருக்கோம் மனிதாபிமான அடிப்படையில தண்ணி தமிழ ஒருத்தன் தங்கை அறிந்துண்டு வாழ்வோம் ஆனால் உன்போல் இறந்துண்டு வாழ்வோம் பிச்சை எடுத்து வாழ மாட்டோம் சொன்னா யாரு கிட்ட சொன்னா தன்னை படைச்ச சொன்னான் ஆனா அதையும் தாண்டி பிச்சை கூட கேட்டு பார்த்தோம் கொடுக்கல இனிமேலும் தற்சார்பு வாழ சுயசார்பு வாழ முடியும் உலகத்துக்கே தலைவனாகவும் வாழ முடியும் எல்லாம் உங்களாலேயே முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாம இதை நாங்க பேசறதுக்கே வரல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் பல ஆண்டுகளா சில ஆண்டுகளா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் என்ன மரம் வனத்துறை மரங்கள் வெட்டுக்குற மரங்கள்லாம் இல்லை புளிய மரம் தொடங்கி தென்னை மரத்தில் இருந்து ஒரு ஏக்கர்ல எவ்வளவு இருக்கு அஞ்சு தென்னை ஒரு நூறு வாழை ஒரு இருபது முருங்கை நாரத்தை எலுமிச்சை மா பலா வாழை கொய்யா கொருக்காப்பிலி நாவல் நெல்லி சீத்தா இலந்தை வேம்பு நுண பனை இவ்வளவும் ஒரு ஏக்கர்ல இருக்கு இவ்வளவு வரப்புலதான் இருக்கு கருவேளை மரங்கள் ஒதிய மரங்கள் சவண்டல் மரங்கள் எல்லா காய்கறியும் இருக்கு சேனை கிழங்கிலிருந்து தொடங்கி மஞ்சள் கருணையில இருந்து துறை பூசணி பிற்கு பாகல் அவ்வளவுமே இருக்கு இதை இல்லாம நிலம் முழுவதும் நெல் வளைஞ்சுகிட்டே இருக்கு உளுந்து பயிர் வளைஞ்சிட்டே இருக்கு ஆண்டு முழுவதும் மண்புழு உரம் தானாவே உற்பத்தி ஆயிட்டு இருக்கு ஆண்டுகளா என்னுடைய நிலத்தை பெஞ்ச தண்ணி என்னுடைய நிலத்திலேயே தான் நிக்குது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உணவே மருந்தா மருந்தே உணவுன்னு சொன்னாங்க சோர் திங்கிறானா இல்லையான்னு கேட்போம் சோறு தான் இல்லையான்னு கேட்போம் ஆத்திரம் எரிச்சல் என்ன கேட்போம் சோர் திங்கிறானா சோர் தின்னா அறிவு இருக்குன்னு அர்த்தம் அதுதான அர்த்தம் சோர் திங்கிறானா இல்லையான்னு கேட்டா அவனுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் உண்மையிலே சோறு தின்ன அறிவு இருக்கும் நம்ம சோரே திங்கலை சோறு மாதிரி தின்னுக்கிட்டு இருக்கோம் இப்போ கோழி ஒரு தமிழன் கோழி வளர்த்தானா அந்த கோழி தானாகவே முட்டை விடும் தானாகவே சேவல் சேரும் தானாக குஞ்சு பொறுக்கும் குஞ்சுக்கு மேய கற்று கொடுக்கும் முட்டை இழுத்து அடகாக்கும் இவன் கோழியை பிடிச்சி மட்டும்தான் வேலை இப்போ கோழி வளர்க்குறோம் கோழிக்கு இவனே தான் அடகாக்கணும் இவனே தான் தீனி தயாரிக்கணும் இவனே தான் அதுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை கொடுக்கணும் அது குஞ்சு குறைக்காது முட்டை விடுறதே அதுக்கு தெரியாது அது ஏதாவது ஒன்று ஏன் கடிக்குதுன்னே தெரியாது கோழி மாதிரி அது மாதிரி அரிசி மாதிரி அரிசியே கிடையாது அதனாலதான் நோய் உணவு உணவு மருந்தாக இருக்குது அரிசியை நாங்கள் தயாரிக்க கத்து கொடுக்கறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அரிசி எப்படின்னு ஒரு வரியில சொல்லட்டுமா வரப்பு மறைய எவன் நீரை நிறுத்தி நெல்ல உற்பத்தி பண்றானோ அந்த அரிசி தான் இருக்கும் உணவாகவும் இருக்கும் நம்ம உடம்புல எண்பது சதவீதம் தண்ணி இந்த தண்ணி ஒவ்வொரு நாளும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும் நம்ம உடம்புல சூடும் இருக்குது சொரணே இருக்குது வீட்டில் கேட்போம்ல சூடு சுரணும் கறியில இருக்கா இல்லையான்னு சூடு இல்லைன்னா செத்து போயிடுவோம் சுரணம் இல்லைன்னா அர்த்தம் இந்த ரெண்டும் இருக்கணும்னா சூடு ஒவ்வொரு நாளும் உடம்புல சூடு இருக்குல்ல நீரின் கொதிநிலை அளவுக்கு உடம்புல சூடு இருக்குது அதனால தான் வருது இந்த சூடு ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சூடு தங்கினாலே நோய் தான் சூடு மூலத்தில் சூடு சாங்கன்னா மூளை சூடு உயிரணுக்களை சூடு சாங்கன்னா வெட்டை சூடு எங்கெல்லாம் சூடு உடம்புல தங்குதோ அது நோயிடும் அது மாதிரியே நீர் தங்குனா நோய் ரெண்டு லிட்டர் தாவத்துக்கு தண்ணி குடிப்போம் வயிற்றுல ஊற்றிப்போம் நீரை வயித்துல ஊற்றிக்கிறோம் உடம்புல தானே நீர் கொள்ளுதுன்னு யாராவது சொல்லுவோமா ஒரு தும்மல் பட்டா நீர் கொண்டுகும்போம் ஏன் அது ரத்தத்திலே சேருது அதனால நீர் உள்ள தங்கினாலும் தப்பு ஆனா இந்த நீர் இல்லாட்டி போனாலும் தப்பு உடம்புல சூடு குழந்தை ஜன்னி கொஞ்சம் சூடு கூட போனால் காய்ச்சல் இதுக்காகவே ஒரு பொருளை கண்டுபிடித்தாங்க நம்ம முன்னோர்கள் உடம்புல உள்ள தண்ணீரை ஒவ்வொரு நாளும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இந்த வெப்பத்தையும் நெல்லுங்கிற ஒரு தமிழை பேட்டன் கொண்டு வர முடியாது வேம்புக்கு மஞ்சளுக்கு ஏதோ கொண்டு வந்து பாருங்க அது இல்ல இதுக்கு கொண்டு வர முடியாது அந்த நெல்லை கண்டுபிடிச்ச தமிழ இன்னும் கடவுளவே வணங்கிட்டு இருக்கோம் யாருக்காவது தெரியுமா தெரியாது அவன் நெல்லுக்கு வேலி கட்டின இடத்துக்கு திருநெல்வேலின்னு பேரு அவன் நெல்லை விதைச்ச இடத்துக்கு திருநெல்வேலி திருத்திருச்சேரின்னு பேரு அவன் பேரே நெல்லிலேயே தான் வச்சுக்கிட்டான் நான் தான் நெல்லுக்கே அப்பான்னு சொல்லி நெல்லை அப்பன்னு பேரு நெல்லை கண்டுபிடித்தவன் ஒரு தமிழன் அவன் கண்டுபிடிச்ச நெல்லை தான் நம்ம இன்னைக்கும் சோறா சாப்பிட்டுருக்கோம் பூமி சூடாயிட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் கொஞ்ச நாளாக பூமி அடிய போகுது தெரியுமா உலக விஞ்ஞானிகள் ரொம்ப பயப்படுறது அணுகுண்டுக்கு இல்லை பூமி சூட்டை எப்படி தவிர்க்கிறதுன்னு தான் பூமி சூட்டை எப்படி தவிர்க்கணும்னு யார் சொல்லிக் கொடுத்தா பூமி சுட்டை தவிர்க்கிறதுக்கு வழி இருக்கா மரம் நட்டா அவரு பூமில தண்ணியை நிறுத்தினா பூமியினுடைய வெப்பம் தனியும் ஐம்பது அறுபது ஆண்டு கோடி கணக்கான டன்னு தண்ணியை ஓட்ட போட்டு உறிஞ்சிட்டோம் நெருப்பு நாய்க்கு அதிகமா சூடு வந்து என்ன செய்யும் தண்ணியில போய் உட்காந்துக்கும் சூடு தாங்கலன்னா தண்ணி குடிக்க போய் உட்காருறது இல்லை சூட்டை தண்ணிக்கணும்னா பூமியில நீரை நிறுத்தினாதான் பூமியினுடைய வெப்பம் தனியும் இதுக்காகதான் வரப்படுத்த அந்த காலத்துல நீரை நிறுத்தினாங்க எத்தனை வருஷம் மிக பழைய நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்துலேயும் அது மாதிரி தான் சொல்லியிருக்கு வரப்படுத்து நீரை உற்பத்தி செய்கின்றோம் எல்லா பயிர்களுக்கும் மாதிரி தென்னை எப்படி பயிர் வைக்கணும் மாமரத்தை எப்படி வைக்கணும் புளிய மரத்தை அதிகமான விளைச்சல் மிக அதிக விளைச்சல் மிக அதிக விளைச்சலுக்காக ஒண்ணு நிறையா நல்லா தான் நிறைய பேர் விவசாய செய்ய வேற வேலை தெரியாது விவசாயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு பணம் வேணும் அதுக்காக தான் உடம்பு போடுறாங்க ஒண்ணுமே இல்லாம உங்களுக்கு எல்லாமே வலியுமே தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எதையுமே போட வேணாம் விவசாயங்கிறது தானாகவே வந்துகிட்டே இருக்கும் இதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பு இருந்தா நம்ம இன்னொரு கூட்டத்தில் விரிவா நாங்க எங்கெங்கெல்லாம் மாதிரி பண்ணைகளை வடிவமைச்சிருக்கோம் அதில் என்னென்னலாம் பயிர் வைக்கிறோம் அப்படிங்கிறத உண்மையாவே நீங்க போய் பாருங்க தெரிஞ்சுக்கங்க மறுபடியும் நாங்கள் கூட்டம் ரூமுக்குள்ளே உக்காந்து விவசாயம் சொல்லி கொடுக்குறதில்ல நாங்கள் சொல்லி கொடுக்குறது எல்லாமே பயிற்சிக்கலாம் பயிற்சி பற்ற எல்லாமே தோட்டங்கள் அந்த பயிற்சி கூடங்களா நாங்கள் வந்து வயல்வெளிகளையும் தோட்டங்களையும் தான் பாவிச்சிருக்கிறோம் அங்கேயே தான் எல்லா விவசாயமும் எல்லா மாதிரிகளும் உயிரோடையே இருக்குது சரியா இது இதுக்கு எனக்கு பேச வாய்ப்பு நன்றி நான் மீண்டும் ஒரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு மாணவர்கள் இளைஞர்கள் கூட்டமைப்பு நிலமா இருந்தது கிணத்துல தண்ணி வந்திருக்கு அந்த தண்ணி எவ்வளவு வந்திருக்கு இப்ப அதுல என்னென்ன பயிர் வச்சிருக்கோம் எப்படி வச்சிருக்கோம் நாத்து எப்படி விட்டிருக்கோம் எல்லாமே ஆவணங்களாவே வருது உங்க ஊர்ல ஓரியாக்கிற நீங்களே உடனே உங்க ஊருக்கு நீங்க தான் மாதிரி அவங்க உங்க இடத்திலேயே போய் நாங்க முற்றிலுமா எந்தவித பயிற்சி கட்டணமும் இல்லாமல் இலவசமாக தான் சொல்லி கொடுத்துட்டு வரோம் சரியா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய தொலைபேசி எண் 93 93 60 55 அறுபது 53 ஐந்து பதிமூணு ஐம்பத்தி மூணு மீண்டும் ஒரு வயசு சொல்கிறேன் தொண்ணூத்தி அறுபது ஐம்பத்தஞ்சு பதிமூணு ஐம்பத்தி மூணு என்னுடைய பேர் வந்து ஞான பிரகாசம் மயிலாடுதுறை என்னுடைய சொந்த ஊர் தமிழ்நாடு மாணவ இளைஞர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு டெலகிராம் அது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி டெலகிராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் எங்களுடைய பதிவுகள் ஒட்டு மொத்தமாகவே இருக்குது நீங்கள் இன்றைக்கு சேர்ந்தீங்கன்னா கூட மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த பதிவுகள் அனைத்துமே ஊர் அவங்களுடைய விவசாயிகளுடைய முகவரி எல்லாமே அது இருக்கு நீங்க பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர் ரமேஷ் செஞ்சி ரமேஷ் சோ ஓ ரமேஷ் எங்க இருந்தாலும் ரமேஷ் மேடைக்கு வரும் ரமேஷ் ரமேஷ் எங்க இருக்கீங்க